வணக்கம் தினமர துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அழு மேலு அல்சர் வயிற்றுவலி குன்மம் இதை போக்கக்கூடிய இலைய மறந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க புலி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி பணம் கற்கண்டு சேர்த்து இரவு தூங்கும் முன் இதை தொடர்ந்து பருகிட்டு வந்தாங்கனாலே அல்சர் வயிற்றுவலி குன்மம் செரிமான கோளாறுகள் எல்லாமே நீங்கிவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்